மொழிதரும் சோயம் தேவதத்தன் எனும் மொழிவுள் முன் பாடலில் கூறிய சோயம் தேவதத்தன் என்கின்ற வாக்கியத்தில் முதல் அவன் என் மொழி இறந்த காலம் தனில் வரு முதலில் உள்ள சக வடிவ அவன் என்னும் பதம் இறந்த காலத்தில் பொருந்தி வந்த தேசவயோவிசிட்டனான் தேவதத்தனை காட்டும் தூரதேசம் பால்யாவஸ்தை சதுரங்க சேனைகளோடு கூடியவனாகிய தேவதத்தனான அரசனை காட்டுவதாம் இவன் என்னுடைய நிகழ்காலத்தில் உண்ணவரும் அவை உடைய தேவதத்தன் தன்னை காட்டும் அயம் வடிவ இவனென்னும் பதம் நிகழ்காலத்தில் ஆராய்ந்தறிய வருகின்ற சமீப தேசம் விருத்தாவஸ்தை காவிகாம்பர தண்டு கமண்டலங்களோடு கூடியவனாகிய தேவதத்தனான சன்னியாசி அறிவிப்பதாம் இவ்விருத்த தரும பொருள்கள் மன்னுதல் செய் பிறந்த காலம் நிகழ்காலம் என்னும் தொடக்கத்து இவ் விரோத தர்மமுடைய அவன் இவன் என்னும் தேவதத்தனாகிய அரச சன்னியாசி என்னும் இரண்டு பொருள்களுக்கும் நிலைப்படுதலை செய்கின்ற ஐக்கம் ஒறாமையினால் அப்பொருள் பொருள்கள் வருத்த தர்மங்கள் அனைத்தும் விட்டு அவேதம் பொருந்தாமையினால் அவ்விரு பொருளிடத்தும் பொறிந்து வருகின்ற விரோத தர்மம் அனைத்தும் விட்டு நீக்கி இது உலகம் நடத்தமான தொடர்ச்சி ஆகவே உதாரண திஷ்டாந்தத்தில் விளக்கம் சொல்கிறார் இங்கே அனைத்து சாஸ்திரம் சொல்றது அந்த இந்த தேவதம் இந்த காலம் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை ரெண்டையும் நீக்கி பார்த்தா ஒரு தேவதத்தே எஞ்சியிருக்கிறது என்பது பெறப்படுகிறது இதே இலக்கணம் அப்படின்னா ஒரே பொருளில் ஒரு பாகம் விட்டு ஒரு பாகம் கொள்ளணும் என்பது கருத்து சொன்னது விட்டுலட்சது அது விளக்க அது எப்படி விட்டுலட்சியம் வாட்சபம் முழுதும் விட்டு சம்பந்தத்தை கொள்றோம் லட்சணை சம்பந்தம் விடாலியா வாட்சபாளத்தை விடாமலும் அதிகத்தையும் கொள்றோம் இது அது போல இங்க என்னன்னு விட்டு விடாத சேர்த்துக்கணும் இங்க சேர்த்துக்கிட்டா வேண்டாத பாகத்தை விட்டு விடாத பாகம் இருக்கேன் வேண்டிய பாகத்தை அது கொள்ளணும் என்பது இங்கே அந்த விட்டு விடாத லட்சணைக்காகத்தான் விட்டு லட்சம் விடாத தெரிஞ்சுக்கொண்டு இருக்கு ஆனால் அதுமா இதுக்காக முக்கிய பயணம் தான் அப்புறம் மற்ற சாச காலத்து அதுவும் பயன்படுது பயன்படாமல் இருந்தாலும் முக்கியமாக வேதந்தத்தில் விட்டுலட்சி உடலட்சி இலக்கணம் சொல்றது காரணமே விடுராஜனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் என்ன இருக்குது வாட்சிய அர்த்தம் ஒன்று ஒரு ஒரு பொருளை வேண்டாம் தள்ளிட்டு வேண்டு கொள்ளணும் என்பது கருத்து அப்படி கொள்ளும் போது தள்ளக்கூடிய பொருளானது ரெண்டு விதமாக இருக்கு தள்ளத்தகா பொருள் ஒன்றாக இருக்குது ஜவதத்தன் என்று சொல்லக்கூடிய புருஷன் ஒருவனும் அவருடைய இதில் அறிவிக்கப்படும் பொருள் ரெண்டு அந்த காலம் தேசம் இந்த காலம் தேசம் அப்படி அரவிக்கப்படு ரெண்டிலே தனி ஒண்ணணும் ஒரு பொருள் குழனும் இந்த திருஷ்டாந்த சரியான சொல்றது ஆகவே இந்த திருஷ்டாந்தத்தில் என்ன அடி சொல்ல போறார் அதை பார்த்தோம் அப்புறம் விருத்தம் தருமமாம் தேவதத்தந்தனை விடாது கோலின் அவன் இவனே இவனவனே என்னும் இதை விட்டு விடா விளக்கணையினக்கனை பாகத்தியாக விளக்கணே என்று அறிதலினால் இதுவே தத்துவ மசி வாக்கியத்தில் உரை திடுவர் உதாரணமாய் உரியதன உண்மை முரண்டுடையோர் ஆகுவாறு ஏனேன் முறையே உரைப்பாம் முதல தத்துவ மசி மகா வாக்கியார்த்த உதாரணம் விருத்தம் அரு தர்மம் ஆம் தேவதத்தன் தனையே தர்மம் உடையவனாகிய நிறம் மச்சம் நீண்ட கரம் இன்சொல் முதலியவற்றோடு கூடிய தேவதத்தை அதாவது முன்பாடு தொடர்ச்சி விடாது கொளின் அவனின் அவனே இவன் இவனே அவன் விடாது கொண்டால் அத்தேவதத்தினாகிய அரசனே இத்தேவதத்தனாகிய சன்னியாசியாம் இத்தேவதத்தினாகிய சன்னியாசியே அத்தேவதத்தனாகிய அரசனாம் என்னும் தெரித்தல் அரிது ஆய தாத்தாண்மையும் கூடுரும் அங்கே தாவன பொரு கூறியவற்றை நிஷ்காம புண்ணியமும் நிஷ்காம புத்தியும் நூல இல்லாதவர்களுக்கு எளிதாய் அறிவித்தல் அறியதான விரோத அவிரோதமாகிய எல்லா வாச்சிய பாகங்களுக்கும் ஆசிரியத்தன்மை தாதான்மியத்தன்மை சம்பந்தத்தால் அபேதம் பொருந்துவதாம் தேரின் இதை விட்டு இதை விட்டுவிடாத இலக்கணையின் ஒரு அறுத்த இலக்கணை ஆராய்ந்து உணர்மிடத்து சோயம் தேவதத்தன் என்னும் வாக்கியத்திற்கு இவ்வாறு பொருள் கொள்வதை விட்டுவிடாத இலக்கணையுடன் பொருள் இலக்கணையென்றும் பாகத்யாக காப்போட்டுகணும் இலக்கணை என்று அறைதெலினால் விரோத பாகம் நீக்கிய லட்சணை என்றும் கண்டலட்சணை என்றும் சொல்லப்படுவதால் உண்மை உணர்ந்து உடையோர் இதுவே உண்மை பொருள் உணர்ந்த உத்தமர்கள் சோயம் தேவதத்தன் என்னும் வாக்கியமே தத்துவமசி வாக்கியத்திற்கு உதாரணமாய் சமவேதத்தில் சாந்தோக்க உபனிசத்தில் உத்தாலக முனிவர் தன் மகனாகிய சுவேதகேதுவென்னும் சீடனுக்கு உபதேசித்த தத்துவமணிசி மகா வாக்கியத்திற்கு நிஷ்டாந்தமாக தக்கதாக உரியது என உரைத்தொடுவர் இருக்கின்றது என்று அவ்வாக்கியத்தை கூறுவார்கள் அது எவ்வாறு என முறையே உரைப்பாம் அவ விட்டு விடாத மகா வாக்கியத்தில் எவ்விதம் பொருந்துகின்றது என்றால் அதனை கிரவமாக அடுத்த சொல்வோம் என்றார் இதில் ஒரு விளக்கம் கால தேசாதி விரோத பாகங்களுக்கு புருஷனோடு ஆசிரியத்தன்மை சம்பந்தமும் என்ன அந்த காலம் தேசம் இந்த காலேசம் இருக்கே இது விரோதம் இந்த விரோதமான ஆசிரியர் சம்பந்தம் இருக்கு ஆசிரியமான இடம் அந்த விசேஷனம் அதிஷ்டான அதிஷ்டானமாகிய இங்கே ஆசிரியம் பேர் இடம் என்ன பேரு ஆசிரியமான இடம் ஆசிரியர் தன்மை சம்பந்தமும் அரசன் சன்னியாசி என்னும் பிண்டமாத்திரமான அவிரோத பாகங்களுக்கு புருஷனோட தாதாத்ம சம்பந்தமும் அதாவது அங்க அரசன் இங்கே சன்னியாசி ரெண்டு பேரும் இல்லை ஒரே அளவு தான் ஆனால் ஒரே அளவுன்னா ரெண்டு பேர் தோற்றுதேன்னு சொன்னாக்கா தாதாத்மிய சம்பந்தம் ஒற்றுமை சம்பந்தம் பேர் தாதா சம்பந்தம்னா கற்பித பேதம் வாச அபேதம் அர்த்தம் கற்பித அதுவேற அது வேற ஆளு இது வேற ஆளுங்கிற கற்பிதம் இருக்கு அப்படி இல்லாமல் அந்த கற்பித பேதத்தை நீக்கி வாச கொள்ளணும் அவனே இவன் இவனே அவன் என்று கொள்வது பேரு ஒற்றுமை சம்பந்தம் பேரு இது இலக்கணம் கற்பித பேதமும் வாச என்ற அர்த்தம் அப்படி வாச இருக்கின்ற அந்த பிண்டமாத்திரத்தை கொள்வதும் அந்த ஆரோக்கியமாக இருக்கின்ற ராஜன் முதலானவர்கள் இங்கே சன்னியாசி முதலானவைகள் இதெல்லாம் இதற்கு அதே பெண்டம் ஆசிரியமாக இருக்க இருக்கு இது ஆசிரியர் சம்பந்தம்னு பேர் அதிஷ்டான ஆசிரியர் சம்பந்தம் என்று சொல்லுவார்கள் அதிஷ்டானம் சொன்னாலும் சரி அதிஷ்டானம் ஆசிரியம் ஆபாசம் மூன்றும் சேர்து ஆதாரம் என்னாலும் சரி இப்படி இடத்த நோக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளவுதான் இந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் பொறுத்து காட்டுவார் அரிதன் முதலாம் சர்குணங்கள் பரோட்சனாம் சிவன் உணர்த்தும் முற்பகரும் துவம்பத முக்கியமாய்ச்சிற்றுணர்வு முதலாய வீண உணவி சிட்டவரோஷ கற்பித ஜீவனை உணர்த்துமே முரண்பொள் பொருட்கே ஏ கத்துவம் கூடாமையினால் இரு பொருளுமடையும் பற்பளவாம் பரோட்சமுடன் பரோட்சமாகும் பகை தர்ம திறன்கள் அனைத்தினையும் விட்டேன் தத்துவசி மகாவார்க்கிய உமயம் பெயர் ஒமானத்துக்கு பொ அது உமையமென் பெயர் சொன்னார் இதன் பொருள் தத் வாட்சியார்த்தம் கால் போட்டுக்கணும் யா பக்கத்தில் தத்துவம் அசி என்னும் முப்பதங்களில் தற்பதமானது தனது வாச்சியார்த்தமாயுள்ள எலாமறிதல் முதல் ஆம் சர்க்குணங்கொள் சர்வக்கம் முதலான ஆறு குணங்களை கொண்டுள்ள பரோட்சன் ஆம் சிவன் தனையே உணர்த்தும் தத்துவானியை தவிர மற்றையோருக்கெல்லாம் பரோட்சனாகிய பரமேஸ்வரனை அறிவிப்பதாம் முற்பகரும் துவம்பத முக்கியம் ஆய் மகா வாக்கியத்தில் முன்கூறிய துவம்பதமானது தனது வாக்கியார்த்தமாயுள்ள சிற்றுணர்வு முதல் ஆகிய ஈனகுண விசிட்டு அபரோட்ச கற்பித ஜீவனை உணர்த்தும் அற்பறிவு முதலிய தாழ்ந்த குணங்களுடன் கூடிய அபரோட்சனாகிய சிதாபாசனையை அறிவிப்பதாம் இம்முரண்கோள் பொருட்கு ஏகத்துவம் கூடாமையன் இவ்வித விரோதர்மங்களை கொண்டுள்ள ஈஸ்வர ஜீவர் என்னும் பொருள்களுக்கு ஒன்றாண் தன்மையாய ஐக்கியம் பொருந்தாமையால் அவ்விரு அடையும் பல் பலவாம் ஈஸ்வர ஜீவர் அந்த இரண்டு பொருள்களுக்கும் அடைந்துள்ள பலகமான பரோட்சவுடன் அபரோட்சமாகும் பகை தர்மங்கள் அனைத்தினையும் பரோட்சத்தோடு அபரோட்சமாகிய விரோதமான தர்ம கூறுபாடுகளை அனைத்தையும் எடுத்து கொள்ளும் இந்த பாட்டுலாந்தோம் அறி அறிவிக்கிறார் அங்கே எப்படி பகை தன்மையுடைய சன்னியாசர்மும் அங்கே அரச தர்மும் இதெல்லாம் நீக்கிட்டு ஜோதத்தின்கிற ஒரு ஒழுமை மட்டும் கொள்ளுகிறோமோ அடிப்போல் இங்கேயும் ஜீவோபாதிகளையும் ஈஸ்வரபாதிகளையும் நீக்கிட்டோம் ஒன்னால் அச்சானமாகிய ஒரு பொருள்தான் எஞ்சி இருக்கிறது அந்த பொருளையும் ஒரு வேற்றுமை இருக்குது அந்த வேற்றுமை அதுதான் இலக்கணம் நதாத்மிய சம்பந்தம் கற்பித பேதம் வாசா ஆகவே இந்த குணங்கள் எல்லாம் நீக்கணும் ஏதோ விசாரம்னு பேர் செஷன் சொன்னது இது வரைக்கும் படி சாஸ்திரங்கள் செஷனுபத்தில் இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு அடுத்து இந்த சாஸ்திரம் அவர் கை வெளியே வரும் இது இந்த மடல் மிசலுக்காக சொல்லப்பட்ட கருத்து அந்த காலத்தில் கிடையாது பௌனசந்த காலத்திலலாம் கிடையாது சுவேத கேதுவுக்கு சொன்னது கூட இது பாரத லஜன் சொல்ல அங்கே கூட அது தவிர்த்து சொல்லப்பட்டது இதெல்லாம் இதெல்லாம் நீக்கிட்டே போனமுன்னா எஞ்சி இருக்கிறது அதுதான் நீ என்ன ஈஸ்வரன் என்ன சொன்னால் இந்த இதெல்லாம் நீக்கிட்டு இந்த கிரியெல்லாம் நீக்கிட்டு அப்படி எஞ்சிருக்கிறது கிரி எற்ற அதுதான் பிரம்மம் அப்படின்னு இப்படிதான் சொன்னார் அதே போல் ஜீவனில் பச்சைபோசை சாரம் எல்லாம் பண்ணி நீக்கிட்ட முன்னா எஞ்சிருக்கிறது அதுதான் கூடசன் ஆகவே இந்த கூடசன் பிரம ரெண்டு ஒன்று தான் சொல்லிக்கொண்டார் இப்படித்தான் போயிச்சபடியே இந்த விளக்கம்லாம் கொடுக்கல இது மன்னசார் கேட்ட கேள்விக்கு பதில் இப்படி கொடுக்க வேண்டி வந்தது அவர் என்ன கேட்டார் பிரமாணத்தினாலும் அறியப்படாதுன்னே சொல்லியிருக்கு வேதனாலும் சொல்லப்படலை பிரமாணுன்னு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட பொருளை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறேன் அந்த பிரமாணாதீதம் சொல்லப்பட்ட அந்த பிரம்மஸ்வரம்னு சொல்கிறீங்களே அது எப்படி ஏற்றுக்கிறது அனுபவம் இல்லாத பொருள் ஏற்றிக்க முடியுமா அதோட இது மௌனமாக காட்டு வேதமாக சொல்லியிருக்கு அதுதான் தெரியல மௌனமாக காட்டு வேதம் எப்படி ஏற்றுக்கிறது அதனால் முரண் முழு முரண்பாடு இல்லைன்னு சொல்லலாம் வாதம் வந்து அதுக்காக இந்த லட்சம் சொல்ல வேண்டிய அந்த இது தேவதத்தன் போல பாத்து லட்சியால் கொள்ளலாம் குளத்தில் பாத்து லட்சியம் இருக்கத்தான் ஏன் முரணான பார்த்து உள்ளவன் இல்லை பழாப்பழம் வாங்கிட்டா முரணால வாங்கி எவ்வளோ கழிச்சுடுறோமோ இல்லையா பலாப்பழம் வாங்கினோம்னா அப்படியே சாப்பிட்றோம் அப்புறம் எவ்வளோ எத்தனை கழிச்சு விட்டு சொல்லையை எடுத்துக்கிறோம் சாத்துக்கிட்டு போகணும் அப்படியே சாப்பிட்றோம் கழிக்கிறமும் இல்லையா ஆனால் கொய்யா குழந்தாட்டால் அப்படியே சாப்பிட்றமோ இல்லையா கழிக்காம கழிக்காமச்சாவும் கழிக்கவர் ரெண்டு உண்டு அதில் எங்கே முரணை ஏற்படுதோ அங்கே தள்ள வேண்டும் சொன்னார் இந்த முரண் இருக்கத்தான் செய்யும் என்று ஒத்துக்கிறான் வேதமானதும் கேளாய் பெயராலும் உடல் உடலாலும் பெயராலும் வேதமானது கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதர் உபாதியாலும் உணர்வாலும் உடம்பினாலும் பாதல விஷம்பு போல பல தூரம் அகன்று நிற்பார் ஆதலால் எவருக்கு என்னாலும் ஐக்கியம் என்பது கூடாது என்னார் அப்புறம் ஐக்கியம் இல்லைன்னா எப்படி ஐக்கியம் சொல்றீங்களேன்னா அதுதான் சொல்றார் கடன் வல்லவ சொல்லும் பொருள் சேராமல் இடராக பொருளாக நம்ம அக்கனை ஒருவார் கொள்வார் இடமான அதுவும் விட்டது என்று விடா விடையில்ல என்றும் விட்டுவிடாது என்றும் பெயராமேன் இந்த விளக்கம் கொடுக்கிறார் அதனால முரண்தான் ஈஸ்வரின் ஜீவனுக்கு அபேதம் கிடையாது அபேதம் இல்லைனாலும் அயஷ்டானத்தில் அபேதம் உண்டு முரண் எங்கே வருவோம் முரணான பாதத்தை நீக்கிட்ட முன்னிலாம் சாத்தன சொல்லி அனுபவத்தில் பார்க்குறோம் அந்தமாதிரிலாம் கொள்ளணும்னு சொன்னார் அங்கே அவர் சொன்னதுனால தான் அவர் தோற்றது காரணம் வந்தால் எனக்கு சொல்லணும்னு தோற்க முடியாது வாய் பேச முடியல அப்போ இருந்தால் லட்சணம் பா பார்த்த லட்சணே பிரபலமானதே எல்லாம் கிடையாது ஆனால் ரெண்டே அங்கேயே இருந்தால் வேலையே ரெண்டும் பின்னால் சொல்கிறார் இதை சொல்லிவிட்டு அப்புறம் அதையும் சொல்கிறார் தன்பதி எல்லா பேர்கள் சமயம் அல்ல நல்லன என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்டி மௌனமானால் என்பது போல நீக்கி இதில் இதில் என்ன சேடித்த பின்பற பிரம்மம் தண்ணி பேசாமல் காட்டும் வேணும் அது உடன்பாடு தான் எங்களுக்கு ஆக ரெண்டும் உடன்பாடு ஆகவே இப்போது பிரபலமாக இருக்கிற இதுதான் பாத்திய லட்சனை தான் அதனால இந்த சாஸ்திரத்தில் இதை விளக்கம் கொடுக்குறார் அவர் என்ன இது பொதுவாக எல்லா விளக்க இலக்கணங்களும் கொடுத்துக்கூடிய சாஸ்திரம் இது ஆரம்பத்தில் அந்த நூல் இலக்கணம் அதிகார இலக்கணம் சொல்லி முடிச்சு அப்புறம் தெருக் சேதன் இலக்கணம் சொன்னார் இப்போ திருச்சி இலக்கணம் மாய இலக்கணம் சொல்லிட்டு வர்றார் தேல் பாட்டு வரைக்கும் சொல்லியாச்சு அது சொன்ன பிறகு இப்போ என்ன செய்கிறாரு இப்போ அந்த ஜீவனுக்கு சொன்னது ஐக்கியம் இலக்கணம் சொல்லி ஐக்கியம் அடைஞ்ச பிறகு ஞானம் அடைந்தாக என்னெல்லாம் ஆகும் பின்னால் சொல்லி சாத்திரம் அடிக்கிறார் இதான் வேதம் சூட வேண்டிய கா இருக்கிறதுனால ஈஸ்வனுக்குள்ள குணங்கள் ஆறு மற்ற ரெண்டும் சேர்த்துக்கணும் எட்டு குணங்கள் எத்தனையோ குணங்கள் இருக்குது எட்டு இங்கே பிரபலம் ஜீவனுக்குள்ள குணங்கள் ஆறு ரெண்டு எட்டு சேர்த்துக்கணும் அதாவது சர்வசக்தித்வம் சர்வஜத்துவம் சர்வ யாபகத்துவம் சொல்வ சாமர்த்தியத்துவம் சர்வ சுதந்திரத்துவம் ஏகத்துவம் இது இது வரைக்கும் செய்யலாம் அப்புறம் பரோட்சத்துவம் மாயா உபாயுடையது சேர்த்திக்கணும் ரெண்டு சர்க்குணங்கள் இதுதான் ரெண்டு சேர்த்தா அர்த்த குணங்கள் அதே ஜீவனுக்கு அப்படி எதிர்பாரணும் அற்பசக்தித்வம் அற்பக்யத்துவம் பரிச்சின்னத்துவம் அற்ப சா சாமர்த்தியத்துவம் அற்ப சுதந்திரத்துவம் அநேகத்துவம் அபரோட்சத்துவம் அப்புறம் அவித்யா உபாயுடையமின் பேர் இந்த எட்டும் சேர்த்திக்கணும் எட்டில் இந்த உபாதி இருக்கு இந்த உபாதி தளத்தக்கதுன்னு வருத்தணும் ரெண்டுமே தலைத்தக்கதுதான் ஈஸ்வர உபாதி தள்ளன ஜீவ உபாய் தள்ளணும் பெஞ்சி இருக்குது பொருள் ஒன்று தான் மெஞ்சம் இருக்கு அதுதான் சொல்றாரு முதலான ஆறு குணங்களை கொண்டுள்ள பரோட்சன் பரமேஸ்வரனை அறிவிப்பதா பரோட்ச சொல்றாரு இல்லை அதனால அதுக்காக சொல்றது ஆறு தான் குணங்கள் பரோட்சம் சேர்த்துக்கணும் அதோட மாயா உபாசை சேர்த்திக்கணும் இங்கே சொல்கிறது அற்பறிவு முதலிய தாழ்ந்த குணங்கள் கூடிய அபரோட்சனாகிய அபரோட்சிக்கிற அபோச்ச அபரோட்சத்தும் பேரும் அப்புறம் அவித்திய உபாதி சேர்த்திக்கணும் சிதாபாசனை அறிப்பதாம் என்று சொல்கிறார் அடுத்து இவ்வித விரோத தர்மங்களை கொண்டுள்ள அதாவது ஈஸ்வரர் ஜீவர் என்னும் ஒன்றால் தன்மையாக ஐக்கியம் பொருந்தாமையால் அந்த இரண்டு பொருள்களுக்கும் அடைந்துள்ள பலவிதமான பரோட்சத்தோடு அபரோட்சமாகி விரோத தர்ம கூறுபாடுகளை அனைத்தையும் இழுத்து என்பது அடுத்த பாட்டு மாத்திரமாக இலக்கியமா இது வதிவே என்ன பொந்துதாதான் மியம் வந்துருவனவே அறிக பகவிலா வசிப்பதாம் இவ்விளக்கு யார்த்தத்தின் பரோட்ச பரோட்சங்கள் மாயா கற்பித்தம் என்று உகவிலாதுணர்த்தி பலமாறையால் ஒன்றாகும் அறிவே உண்டெனல் வாக்கியார்த்தம் என் பொருள் இகழிலா நின்ற இலக்கியமாம் பிரம்ம உயிர்கொளின் விரோதமின்றிய சேதனமாத்திரமாய் நிலை பெற்றிருக்கின்ற தத்துவம் பதங்களின் லட்சியார்த்தங்களாகிய பிரமத்தையும் கோலத்தராகிய ஆத்மாவையும் ஐக்கியமாதர்க்கு கொள்ளுவோம் ஆனால் புகரிலா அதுவே இது இதுவே அது குற்றமில்லாத அந்த பிரமமே இந்த கோலத்தான்மாவாம் என்னல் பொருந்து ராதாத்மியம் இந்த கூட தான்மாவே அந்த பிரமாம் என்பதாக குட்டமின்றி அமைகின்ற விரோத அவிரோதமாக எல்லா வாட்சபாகங்களுக்கும் வைஷ்டானத்தன்மை தாதான்மயத்தன்மை சம்பந்தத்தார் அந்த பிரமாத்மாக்களுக்கு அபேத ஞானம் வந்து உரும் என அறிய வந்து பொருந்துவதாம் என்று அவைக்கத்தேனி அறிவாயாக பகவியலா அதிபதம் என்றும் கோடத்த பிரம்மங்களின் பிரிவற்று அபேதத்தை காட்டும் அசிபுதமான தத்துவம் பதங்களின் மக்களின் பரோட்ச அபரோட்சங்கள் மாயா கற்பிதம் என்று இட்டில்லை பரோட்சத்து பரோட்சத்துவம் அபரோட்சத்துவங்கள் மாயால் கற்பிக்கப்பட்டனவாம் என்று உகவு இல்லாது உணர்த்தி உரு பலம் ஆம் நிலைகேடின்றி தெரிவித்து இவ பிரம்ம ஐக்கியத்தை போதிப்பதில் மிகு பலனுடையதாக இருப்பதாம் இம்முறையால் ஒன்று ஆகும் அறிவே உண்டு தத்துவசி என்னும் இவற்றிற்கு பொருள் கூறிய இக்கிரமத்தால் ஏகமாயுள்ள சேதன மாத்திரம் பாரமார்த்திக சத்தியமாக இருப்பதாம் காத்த கா இருக்குல்ல மா போட்டுய அடிச்சுட்டு சேதன காத்திரம் இருக்கால் வாக்கிய அர்த்தம் மற்ற அனைத்தும் மித்தையாம் எண்ணம் சித்தாந்தம் செய்வதை தத்துவசிய அர்த்தமாகும் அர்த்தமாகும் கொஞ்சம் விளக்கம் என்ற விளக்கத்தை உருத்தி பரவாயில்லை எடுத்து போட்டிருக்கு விரோதமான கற்பித பிரபஞ்சத்திற்கு இலட்சிய சேதனத்தோடு அதிஷ்டானத்தன்மை சம்பந்தமும் அவிரோத வாக்கிய சேதனங்களுக்கு இலட்சிய சேதனத்தோடு தாதாத்மிய சம்பந்தமும் உணர்த்தக்கதாம் கற்பித பேதம் வாசு அபேதம் தாதாத்மிய சம்பந்தமும் இதே இலக்கணம் சக்கிய சம்பந்தம் இலட்சணை இதே இலக்கணம் லட்சனைக்கு என்பர் இங்கு விட்டுவிடாத இலக்கணியில் விட்ட சக்கிய பொருள் விடா சக்கிய பொருள் ஆகிய இவற்றின் சம்பந்தம் என்பது புதிய இலக்கணமாம் இங்கு விட்டுவிடாத இலக்கணையிலும் உளதாலும் அதனால் இங்கு அகண்டானந்தம் பெறப்படுதலும் ஆராய்ந்து மேலும் மகா ஞான விழிப்புடையார்க்கு அகண்ட பிரமத்தின் அறிவு உண்டாகுக என்பது இறைவனது அனாதி கருத்து அதிலும் அது திருட லட்சணையா சங்கை என்ன கேள்வி அவதான் அர்த்தமாகும் சங்கை வாட்சியார்த்தம் சேர்த்து படிப்பாங்க வாச்சியார்த்தத்திற்கு லட்சியார்த்தத்தோடு சம்பந்தம் அங்கீகரித்தால் அசங்கத்தன்மைக்கு கேடு உண்டாம் சம்பந்தம் அங்கீகரியாவிட லட்சனை பொருந்தாது ஏனெனில் சக்கிய சம்பந்தம் அல்லது போத்திய சம்பந்தம் லட்சனை என்பார் சமாதானம் சமாதான வாக்கியம் படிக்க வாட்சியத்தில் சேதனம் ஜடம் என இரு பொருள்கள் உண்டு வாட்சியத்தில் சேதனம் ஜடம் ரெண்டு விதமா உண்டு அப்படி இருக்கும்போது அதன் வாக்கியத்தினாது சேதன பாகத்திற்கு லட்சியார்த்தத்தில் ததாத்ம அபே சம்பந்தம்மே லட்சிய சேதனமாம் பாகத்திற்கு லட்சிய சேதனத்தோடு ததாத்மிய சம்பந்தம் ஜடபாகத்திற்கு ஐட்டானத்தன்மை சம்பந்தம் உண்டு கற்பிதத்தின் சம்பந்தத்தால் ஐட்டானத்தின் சுபாவம் கெடாது கற்பித சம்பந்தம் வந்ததானே எப்போ ஐட்டான கெடுறதில்லை படுமையில் பாம்பு தெரியுதுன்னு சொன்னால் பாம்பு விஷம் பழுதில் ஏறுறதில்லை காலில் ஜலம் தெரியுதுன்னா அந்த காலை ஈரமாகறதில்லை அப்படி போல் தனது அதாத்மிய சம்பந்தத்தால் சுபாவத்திற்கேண்டாக ஜாக்ஷந்தத்தில் இந்த ஜீவ ஈஸ்வரர்களுடைய விட்ட அதாவது சம்பந்தம் அதாவது தள்ளத்தக்க பொருள் இருக்கு அதனால பிரம்மத்துக்கு எந்த கேள்வினும் கிடையாது மாதந்த மாய மாயா காரியங்கள சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் உண்டு கருப்பை சம்பந்தம் கெடுறது இல்லை என்று விருத்தி பிரபாகரம் கூறுவதை ஆய்ந்து உணர்க சொன்னால அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் விரோத பாவத்தை விட்டு அவிரோத பாவத்தை கொள்ளணும் என்பது கருத்து அந்த தேவதாந்தான் அதுக்கு தான் முன்னே சொன்னார் சேதனங்கள் நான்கு சொன்னார் என்ன நான்கு சேதனங்கள் கூட சேதனம் பிரம்ம சேதனம் சேதனங்கள் சாதன அதின ஆரோபிதம் அதிபாத்துக்கு அளவுக்கு கொடுக்கக்கூடியது அந்த கடமானது வெறும் கடமா இருக்கும் போது அது ஆகாசத்தை இடம் கொடுக்குதுன்னா இடம் கொடுக்கறதோட பிரதிம்பம் சூரிய பிரதிம்பம் தோற்று அப்போ கடாகாசம் இருக்கே அது கோட திஷ்டம் கடஜல பிரதிம்பம் இருக்கே அதிக உதாரணம் இது ரெண்டும் இங்கே அபரோட்சமா பாக்கிறோம் மேக ஆகாசம் மேக ஜல ஆகாசம் ஒன்று மே பிரதித்த ஒரு பிரதிமம் உண்டு சூரிய பிரதிமம் அது மேக ஜல ஆகாசம் அப்ப அந்த மேக ஜலாகாசம் இருக்கு அதை ஈஸ்வரனுக்கு திட்டு கொடுக்கிறது எதனால சொன்னா ஈஸ்வரன் பரோட்சன் மேகத்தில பிரதிம்பித்திருக்கின்ற அந்த பிரதிபத்தை நான் பார்க்க முடியுமா எங்க போய் ஏறி பாக்குறது அப்ப என்ன செய்யறோம் சுருதி சொல்லுது யுக்திக்கு பொருந்தது அவ்வளவுதான் அது மாதிரி நாங்க பார்த்து கிடையாது மேகத்துக்கு இடம் கொடுத்து ஆகாயம் இருக்கு அது ஊத்திக்கு போயிருந்தது மேகத்துக்கு போய் பார்க்கிறது இல்லை அதுபோல இங்கே ஈஸ்வரன் பிரம்மத்தினுடைய பிரதிபம் சொல்றது பிரமாணம் தான் பரோட்சம் அதுக்காக தான் அப்படிச்சு தான் கொடுக்கறது கொடுக்குறாங்க இதுக்குதான் பரோட்சத்துக்காக தான் மேக சொல்றது மேஜலா பிரதிபம் மேஜலா ஆகாசம் இதெல்லாம் அதுக்குதான் அதனால இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டாக்கா அந்த ஈஸ்வரனுக்குள்ள லட்சணங்கள் பரவட்சம்னு தெரியும் அதான் பரவட்சன்னு பேரும் ஜீவ லட்சணங்கள் அபரோட்சன் இது கடாகாசம் கடஞ ஆகாசம் போல ஆகவே சேதனங்கள் நான்குல இப்ப தள்ளத்தக்கது ரெண்டு ஈஸ்வர சாதனமும் ஜீவசாதனம் தள்ளனும் தள்ளிட்டோம்னா கூட சாதனம் இருக்கு பிரம்ம சாதனம் இருக்கு ரெண்டு சேதனத்தை ஒன்றுபடுத்தினோம் ரெண்டு விவரம் இல்லை அதுதான் தாதாத்மே சம்பந்தம் சொல்றது கற்பித பேதம் வாசேதம் ரெண்டுக்கும் இதனால சச்சிதானந்தத்தால் சச்சிதானந்தம் இங்க ஜீவனுக்கு அதிர்ஷ்டான சேதம் இருக்கு அது சுலித்துல பா அளவும் உண்டு நமக்கு அதே போல சுருதி பிரம்மானு சொல்றது பிரம்மத்தில் சச்சியானந்தான் சொல்ல பிரம் சச்சான பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது ஏகத்தை உண்டு சச்சி ஆனந்தத்தால் இப்போ தஷியானந்தம் ரெண்டுக்கு உண்டு இருக்கிறதுனால இப்போ எது அப்படின்னு சொன்னால் அந்த காரணம்னு சொல்லக்கூடிய ஒன்று பேதப்படுத்துது அந்த கணந்து நீக்கிட்டோம்னா எங்கன்னு இருந்தால் ஒரே பொருள் தான் எதனால கட்டாகாசம் ஆகாசம் போல் கடன் பிரிக்கிற மாதிரி தெரியுது வாசமாக ஆகாயத்தை பிரிக்கலை எதனால் பிரிக்கலன்னு சொன்னால் கடத்துக்குள்ளே ஆகாயம் கடத்து சுற்றி ஆகாயம் இருக்குது சுத்தி மட்டுமல்ல கடை ஓட்டுக்குள்ளே இருக்கு அப்ப எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படி போல அந்த கணத்தில உள்ள இருக்கிறது கோடசன் அந்த காரணத்துல சுத்தி இருக்கிறது அது மட்டுமா அந்த கணத்துல ஊடி இருக்கிறது பிரம்ம்தான் ஊடி இருக்கு மாதிரி தூய தத்துவ மசிமகா வாக்கியத்தினாலே துரிய பலர்குளதே கத்துவ கடாதி ஆய அகற்றி விசும் போன்றே எனவும் அகற்றி ராமனை நீதானே மாயவன்கான் எனவும் கண்ணனை வேடுகளித்து மகன் குந்திக்கெனவும் ஒரு தசமனை மாய்துயரம் போயகல ஒழித்து நீயே தசமஞ்சனவும் புகழுதல்போ சுபாவோ சித்தமாகுவதே என்றீ வேதாந்தில் இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் பாட்டு இதுவரைக்கும் விட்டலட்சணை விடாலட்சனை விட்டுகாலட்சனை சொல்லி விட்டுவலட்சணை தான் இங்கே வேதாந்த உடன்பாடு என்று காட்டி அதை பற்றி முன்பாட்டில் சொல்லி முடித்தார் இப்போது மூலமாக விட்டுவிடா லட்சியான என்ன தெரிஞ்சுக்கிறோம் நீக்க வேண்டிய பாகத்தை நீக்கிடணும் அதாவது பொய்ப்பொருள் நீக்க மெய்பொருளும் கொள்ளணும் மெய்ப்பொருள் ரெண்டு விதமாக பிரிஞ்சு இருக்கிறது அந்த பிரிவினையை இங்கே ஆகின்றாய் என்கிற ஐக்கிய வார்த்தையை நீ அது நீ ஆகிறாய் அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு ஐக்கிய பதம் உணர்கிறது இருக்கிறது அசிபதம் இந்த அச்சிபதம் என்ன பண்ணுது வேதத்தை அதாவது முரண்பாடானது போக்கின பிறகு ரெண்டு பொருள் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு ஒரு பாவன் இருக்கு அங்கே தான் ஏகத்துவம் அது என்பது அங்கே ஈஸ்வனுக்கு அரிஷனான சேதனமாகிய பிரம்மம் துவம் நீ என்பது ஜீவனுக்கு அரிஷ்டான சேதனமாகிய கூடஸ்தன் இந்த ஜீவனையும் கூடசனையும் ஜீவனையும் ஈஸ்வனையும் பிரிச்சிட்டோம்னா பிரமமும் கோடசன் எஞ்சி நிற்குது இந்த ரெண்டுக்குள்ளதாக ஐக்கியம் பார்க்கணும் தொம்பது லட்சார்த்தமாகிய லட்சார்த்தமாக கூடசனே தற்பது லட்சார்த்தமாக பிரம்மம் ஆகிறது ஆகிறது பிரமமாகிறாய் நீயே தொம்பது லட்சார்த்தமாகிய நீ கூடசனாகிய நீ தற்பது லட்சார்த்தம் ஆகிய பிரமமாகிறாய் அல்ல இருக்கிறாய் என்று இங்கே ஐக்கியத்தை பாட்டு அது அசிவதம் அசிவதா ஐஷ்டானத்தில் ஆரோக்கியத்தில் ஐக்கியம் இல்லை அதான் முரண் ஆக அடிச்சாணத்தில் ஐக்கம் பார்க்குறதுன்னு இதுவரைக்கும் சொல்லி முடித்தான் அதிபதி அங்கே தான் பயன்படுது ஆர்வத்தில் முரணாக இருக்கான் சொல்லப்படுது ஈஸ்வரன் ஜீவன் உள்ள ஆக முடியாது எப்பவுமே அந்த உபாதி அந்த உபாதிக்கு நேர் வித்தியாசம் எதிர்பார்த்தான் சரோக்ஜன் யோகிஞ்சிஜன் அவன் சரசக்திமான் அற்பசக்திமான் அவன் இவன் சுதந்திரன் அவன் அசுந்தரன் அல்லது சர்ப சுதந்திர இப்படி சன் குணங்கள் சொல்லப்படல அப்படி னால அந்த முரண்பாகத்தைக்கிட்டு முரணில்லா பார்த்து ஐக்கியம் பார்க்கணும் அங்கே ஐக்கியம் பார்க்கறது தான் இப்போ இந்த மாட்டில் திஷ்டாந்தமாக சொல்லி என்ன சொல்றார் சுபாஷித்தமா இருக்கிற வழியா புசா ஒன்று ஐக்கம் இல்லைங்கிறார் ஏற்கனவே ஐக்கியமாக இருக்கிறது தான் அது நாலு திஷ்டம் அது காட்டுறார் இது சுபாசித்தான்னு போய் இயல்பாக இருக்கிறது இது ஒன்று பூசா என்பதை முன்னாலே நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கும்போது நல்லா அர்த்தமாகும் சுபாசித்தமான என்ன அர்த்தம் இயல்பாக சித்திச்சதுதான் அர்த்தம் ஆனால் ஒரு மறைப்பு இருக்குது மறைப்பு நீக்கணும் அவ்வளோதான் அது மறைப்பை நீக்கிட்டோம்னா இயல்பாக சித்திக்கிது அதுதான் முக்கிய சமானாதிக்காரின்னு போயிரு மறைப்பு இருக்கிற மறைப்பை நீக்கணும் எல்லாத்தெல்லாம் சொன்னது அப்பதான் அந்த காரணம் ஏன் மறைப்பும் இருக்குது அந்த கல்லூரம் ஊழலியும் இருக்கிறது பிரம்மந்தான் அதனால எப்போது நாம் அப்படின்னு சொன்னது அதுக்கு நடுத்துட்டான் சொன்னார் அதன் மூலமாக வாஸ்தமாகவே ஒன்றாக இருந்தாலும் மறைப்பின் காலமாக வேற நினைத்த காலம் உண்டு காட்டாள் இதன்போது தூய தத்துவமசி மகா வாக்கியத்தினாலே உண்மையை உணர்த்துவதால் மிகு பரிசுத்தமாக தத்துவமசி மகா வாக்கியத்தினாலே துரிய பலர்க்கு ஏகத்துவம் போலது அதிஷ்டானமாகிய சுத்த பதார்த்தமாகிய அதிட்டான்கு ஏகத்தும் இருக்கிறது அது எப்படி கூடிற்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியம் இருக்கின்றது ஐக்கியம் கடகாசுக்கும் மகாகாசுக்கும் ஏற்கனவே ஐக்கியம் தான் அந்த ஐக்கியத்தை அது கடவோடு பிரிச்சு காட்டுது வாசமா பிரிக்கல கற்பிதம் வாசமா பேதம் சம்பந்தம் என்கை கடாதி ஆகிய உபாதிகள் அகற்றி விஷும் ஒன்றே என இது ஒரு திஷ்டம் என்று கூறுதல் கடமுதலவாகி உபாதியில் நீக்கி ஆகாயம் ஒன்று என்று கூறுவது போல் போகல இப்போ இங்க பத்து கடை வச்சிருக்கோம் பத்து கணத்திலே பத்து ஆகாசமா இருக்கு பத்து கடையா ஒரே ஆகாசம் ஒவ்வொரு ஆகாசக்குள்ளேயும் கணத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது எப்படி தெரியுது அந்த ஒரு ஆகா கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தில் சாமான போட்டு வைக்கலாம் ஒரு கடத்துக்குள்ள ஆகாசத்தில் வெந்நீர் காய்ச்சலாம் ஒரு கடத்துல உள்ளாக சமையல் பண்ணலாம் ஒரு கடல சாமான போட்டு வைக்கலாம் குப்பை போட்டு வைக்கலாம் இல்லை போடலாம் இல்லையா இப்போ மகாசத்தில் போட்டு வைக்க முடியுமா ஒவ்வொரு கடத்திலே ஆகாசம் இடம் கொடுக்குதுன்னு சொன்னாக்கா ஆகாசு இடம் கொடுக்கறது தான் இடம் கொடுத்துதான் அது வேலை அது உபாதியானது தடுத்துக்கிட்டுருக்கு வாசமாக தழுக்குதான்னா கற்பிதமாக தழுக்குது அந்த உபாதிக்கு அந்த தடுக்கும் சக்தி உண்டு ஆகாயத்தில் தடை கிடையாது பிறகு இந்த உபாதி என்ன பண்ணது இது வியாபாரிகத்தில் மண்ணு பிரிவினுடைய காரியம் பிரிதி மட்டும் இல்லை அதில் நாலு புதனும் கலந்துருக்கு இதில் மண் சட்டி ஆகிருமா தண்ணியில் என்ன ஆகுமா காற்றில் என்ன உளருமா வே வெப்பமில் என்ன சூழ்நிலை ஆறுமா மண் வளராது அந்த உபாதியினால் நாலு புதவ இடம் கொடுக்குது ஆகாயம் எல்லாத்தையும் இடம் கொடுக்கும் தகனமான கையில் இடம் கொடுத்து இருக்கிறது ஆகாயத்தின் வேலையே அப்படி போலாம் இதுதான் அதே போல ஒரு எல்லோரும் உட்காந்துருக்கிறாங்கன்னா கடங்கள் ஒரு சட்டி நம்மெல்லாம் இந்த ஆகாயம் இருக்குது இப்போது நம்மக்கிட்ட இந்த ஆகாயம் என்ன ஆகாயம் சிதாகாசம் ம இங்கேயா ஜடாகாசம் உள்ளே ஆகாசம் இருக்குது அதுக்குள்ளே சித்தாகாசம் இருக்குது அறிவாகாயம் ஆத்மா இருக்குது இது என்ன பண்ணது அதில் அந்த காரணம் அந்த காலத்தில் எல்லாமே கொட்டலாம் குப்பை குளமெல்லாம் கொட்டலாம் ஒரு அந்த காலத்தில் நல்லதாக இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு அந்த காலத்தில் தீயது இருக்கும் துணியது எல்லாம் மாதிரி மாதிரி இருக்கும் ஆனாலும் அதிஷ்டானமாகிய பிரமம் இருக்குது எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆகாயத்தில் பாகுபாடு இல்லை சரீரத்துக்குள்ளேயும் அந்த காலத்துக்குள்ளேயும் அந்த ஆகாயம் ஓடி அப்படி போல் இங்கேயும் ஊடி ஆத்மா உள்ளிருக்கு இப்ப என்ன செய்யணும் எல்லா கடங்களையும் உடைக்கிற வேண்டிய தேவையில்லை விசாரம் பண்ணா போறோம் அதே போல இங்கேயும் எல்லா உடம்புகளையும் அழிக்க வேண்டிய தேவையில்லை அப்படியே இருந்து கொண்டு இந்த உடம்புக்குள்ளேயும் உடம்புக்குள்ளே இருக்கிற மனதில் பரவிற்கே மனதுக்குள்ளேயும் அந்த ஐட்டானமாகிய பிரம்மசுரமும் ஊடுருவிற்கிறது அசூட்சமானது அது அந்த ஊடுருவல் வளைப்பட்ட ஜாதனமாக இருக்கும் போது அது வெளியில் உள்ளதையெல்லாம் பிரம்மண் சொல்லப்படும் பிரம்மண்டா இங்கேயோ இல்லை இங்கே தான் இருக்கு இங்கே மட்டுமே இருக்கு அது நாம தான் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் ஊடுருக்கு அது உபாதி தடை இல்லை அப்படி இருக்கிறதுனால நான் பிரம்மசுரவன் இஸ் சுபாசித்தம் எப்போது அப்படிதான் இருக்குது அப்படி இருக்குன்றதே உணர்றதில்லை மறந்து போச்சு அந்த மறந்து போகிறதை ஒரு திட்டாதங்கலமாக உணர்த்தினார் அதான் கடங்கள் பலவாக இருந்தாலும் கூட ஒரு ஆகாயம் எப்படி இருக்கோ அடி போல ஜீவர்கள் மனிதரீரங்கள் தாங்கி அல்லது மற்ற உபாதிகள் தாங்கி இருந்தாலும் கூட அதற்கு இருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டான செய்தி ஒன்று அது சுபாசித்தமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு என்பதை இதன் மூலமா தெரிஞ்சுக்கணும் ஒன்று சொல்லுங்க அகற்றி ராமனை நீதானி மாயவன் எனவும் மனுஷத்தன்மையை மாற்றி நீ ராம ஸ்ரீ நோக்கி நீயே திருமாவை என்று உதயசித்தது போலவும் போலும் வைஷ்டர் சொல்றார் நீ சாதாரண மனுஷன் இல்லப்பா ராஜ தசரத்துடைய புத்திரை நினச்சிக்கிட்டியா நீதான் நாராயணன் நாராயணாவதா நீ அப்படியே வைஷ்டர் சொல்ல அப்போ சொல்லும்போது அவருக்கு அந்த பழைய ஞாபகம் வருது அப்போ இயற்கை நாராயணம் தான் புதுசா உண்டாகல அதனால மறைப்பு தசர புத்திரிகள் மறைப்பு நீங்கினமுன்னா நாராயணம் சித்தலாம் வந்துருச்சு விசுவாசித்தம் ரெண்டாவது மூன்றாவது வேண்டுகழித்து அந்த இன்னும் கண்ணனைக்கு மகன் எனவும் வேட்டுவ ஜாதி தன்மையை நீக்கி கண்ணனை நோக்கி நீ குந்தி எனது புத்திரன் என்பது போலும் அப்போ அது குந்தியமா வந்தது அப்போ நீ என் மகன் அப்படின்னது அதுக்கு முதல்ல தேர்வட்டி மகன் தான் இருந்தான் வேடுவன் அது வளர்ப்பகம் தான் அப்போ கூட மகனில் யாரை பெஞ்சு போட்டது தான் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அது இடையில் இந்த புடவை இருந்தது இல்லை குழந்தையோட அந்த புடவையை யாராவது கட்டின கட்டி வைத்தான் அது தாயங்கள பாவனை கொள்ளுவும் யார் கட்டினா அது நெருப்பாக இருக்குமா அதனால் வந்து சில பேர்கள் கட்டி கட்டி பார்த்து பயந்து போயிடுவாங்களாம் அப்படி மகிழ்ந்தது அது இந்த அம்மா வந்தது நீ தான்ப்பா என்ம்மா கட்டினா எப்படி கட்டு பார்ப்பான்னு கட்டிட்டேன் நல்லா கட்டினா மட்டும் இல்லை பழைய அந்த வாஞ்சை பழைய ஞாபகம் வந்ததுனால பால் சுரந்து மோதிரி அடிச்சது அப்போது ஓ நான் குந்திமுத்து வந்தால் உனர்ந்துட்டான் இந்த ரெண்டு சோதனையினாலே திடப்பட்டு போய்ச்சவனுக்கு திடப்பட்ட ஒன்று என்ன அப்புறம் புதுசாக மாறிட்டானா அவனே தான் என்ன இருந்துட்டு நான் வந்து தேர்வட்டி வளர்ப்பாங்க யார் பத்த பிள்ளையோன்னு இருந்தேன் ஒரு தசமன் எனவும்ி போக அதனை நீக்கி அறியாமையில் ஒப்பற்ற பத்தாமவனை நோக்கி நீயே பத்தாம அதாவது நெல் சொல்லும்போது அவன் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிட்ட பத்து பேர் வந்தாங்க கூறுக்கு ஆறு இருந்தது பத்து பேர் இறங்கி வந்தாங்க இறங்கி கரையேறிட்டாங்க ஏறின பிறகு பத்து பேருவா எண்ணி பார்ப்பான்னாங்க எண்ணி பார்த்தாங்க ஒம்பது தான் இருக்குது தண்ணி விட்டுட்டு என்னான் அப்புறம் வழிப்போக்கம் வந்தான் ஆபத்து நல்லவன் பார்த்தான் பத்து பேர் வந்தான் நாங்கள் ஒம்பது பேர் இருக்குது அதனால் அழுதுகிட்டு இருக்கோம்னு சொன்னான் பத்தாமான்னு சொன்னான் அப்போ சொன்னால் அது அப்போ பார்த்தாம நீ தான் பா அவன் பார்த்தா பத்து இருக்கு நீ அழுவிய நீந்தான் பார்த்தவா அப்படின்னா அதே நான் ஆக முடியும் நான் தான் என்னென்ன ஒன்பது தான் இருக்கு அப்படிங்கிறான் உன்னை விட்டு டென்னு அதனால் ஒம்பது சரி இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு அப்படி ஆறு எட்டு ஒம்பது எல்லாம் நீ சொன்னால் ஒன்று சொல்லும்போது நான் பத்து வந்தான் பத்து வந்துடுச்சு இல்லை ஆமாம் இவ்வளோ நேரம் இல்லாத பத்து அஞ்சு வந்தது இத்தனை நேரம் அழுதுக்கிட்டே இருந்தேன் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தேன் நான் ஞாபகப்படுத்தும் போது நீ ஒத்துக்குவோம் சரி உன்னோ முறை என்ன பாரு அவனை கசாம்பு தான் இல்லங்க அவனா கசம் இல்லாங்க வேணும் மாதிரி கடைசிட்டு பார்த்து தான் நிற்கலாம் ஐயோ அச்சா போதும் இல்லாம அப்படியே வரும்போது அப்புறம் என்னன்னா பத்து ஆ சரி பத்துதான் அப்படின் அப்போ அவனுக்கு என்ன லாபம் உற்பத்தியானா அவனே தான் நினைப்படுத்த இயல்பாக அவன்தான் முன்னையும் பத்தாம அவன் தான் இப்பவும் பத்தாம வந்தா நாளைக்கும் பத்தாமதான் அவன் அதனால மறந்ததை ஞாபகத்துக்கு இதான் வேந்துன்னு சொல்றது எல்லாருக்கும் நீ எல்லாம் சுரூபந்தான் மறந்துட்டீங்க நியாயப்படுத்திக்கோங்க சொல்லு நாம ஒத்துக்க மாட்டோம் போல அவனுதான் வித்தியாசம் நமக்கு என்ன ஒத்துக்கீங்களா இதுதான் பிராந்தத்தில் பிராபியம் அடைந்தது அடை ஏற்கனவே அடைந்த வசதி தான் பத்தாம் மணி புதுசாக ஒன்றும் வரவே இல்லை அவன் காணாலும் போகவும் இல்லை என்னாச்சு மறந்துட்டான் அவ்வளவுதான் இதுதான் வேறு நீ உள்ள மறந்து இப்போ ஞாபகம் பிரம்மாம் தனி பிரம்மாம் தனி மருந்து பெதமை அஞ்ஞானம் அது அஞ்ஞானம் சொல்லக்கார இருக்கு பிரம்மா தன மறந்து போச்சு அஞ்ஞானம் பரநிலை காணோம் என்றால் ஆவரணம் மூணு பகர்தல் ஆவரண மூடல் பரநிலை சொல்றேன் வேதந்த படிக்கும் போது அப்ப நீ பிரம்தான் சொன்ன எங்க இருக்கான் நீதாம பிர அசத்னாண்ட என் வேலை தான் என்ன திருப்பி திருப்பி சொன்னாலும் கூட நான் எப்படியா பரம் வாங்க முடியும் நான் இந்த ஜாதிக்காரன் அந்த ஊர்காரன் இன்னார் மகன் நான் பணக்காரன் ஏழை தொழிலாளி வியாபாரி நான் பிரம்மன்னு சொல்கிறீங்களே அதை எப்படியும் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியாது நான் சரி இல்லைப்பா நீதாப்பா பிரம்மம் சரி நான் தான் பிரமாம் எழுத்து நான் இருக்கா இல்லையே நான் தான் அஞ்சடி ஆறு அடி உள்ளவன் மணிமக்களோடு வாழ்கிறேன் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க நான் எத்தனை பேர் இருக்கேன் எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அஞ்ஞானம்னு பேர் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தின் காரியமாகி ஆவரணம் ஆவரணத்தினால வரக்கூடிய மூடல் விசாரம் பண்ணுங்கன்னார் அது விசாரம் தான் நேதி வாக்கியம் அல்ல விட்டு விட அலட்சணை பக்தி இதெல்லாம் பார்த்து பார்க்கணும் அப்புறம்தான் அயஷ்டான செய்த சித்திக்குது எல்லாம் நீக்கி பார்த்தோம்னா நீக்க முடியாத ஒன்று இருக்குது அதுதான் அதிஷ்டானம் அதே போல் சுருதி பிரமாணத்தை கொண்டு ஈஸ்வரன் ஒரு ஆட்டி இரண்டு கற்போம் அவியாக சொல்லக்கூடிய அவளுடைய சேர சூட்சம் சேரம்ப காலை சேரம்ப நீக்காத்தான் பிரம்மஞ்சி தான் இருக்கிறது அப்போ அந்த பிரமத்துக்கு இந்த கோடத்தில் தான் ஐக்கியம் அது ஏற்கனவே சுபாசித்தம் எப்போது ஐக்கியமாக தான் இருக்குது எப்போது ஐக்கியமாக இருக்கிறது மறந்துட்டோம் அப்படி மறந்ததுனால என்ன லாபம் லாபம் சொல்லி மறந்தனால அதனால துக்கம் தான் படணும் இல்லை நான் சுகமாக இருக்கேன்னு சுகமையாக இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னு சொல்லல ஆனால் தொடர்ந்து சுகம் இருக்கா தொடர் சுகம் நீங்க அசுகம் மாற அகம் இருக்கா அதான் இல்லையே உலகத்தை ஒருத்தர்கள இருக்காங்க ஒருத்தரும் கிடையாது மாறும் சுகம் இருக்கு இடையிடையே துக்கம் வந்துடுது துக்க கலப்புள்ள சுகம் தவிர கிடையாது அந்த சுகத்தை நான் விரும்ப முடியுமா விஷம் கலந்த பாலை சாப்பிடுவாங்களே யாராவது கொஞ்ச நேரம் விஷயம் சாப்பிடுப்போம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கொள்ளுறது நம்மள அதிகமாக கொள்ளலாம் அதனால் இல்லை கொஞ்சம் துக்கம்தான் உண்டு நீங்கள் ஒரு நாலு படம் சுகமாக இருந்திருக்கேன் ஏன்னா இன்னைக்கு எந்த விதம் துக்கம் இல்லைப்பா இருந்திருங்க ராத்திரிக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு நாளைக்கு சனி பிடிக்க போகுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி இருக்கும் துக்கம் இன்றைக்கிலிருந்து ஆரம்பம் அப்படின்ட்டு எப்படி இருக்கும் போச்சு அவர் துக்கம் வராம இருக்க சனி ஏழா இடத்தையும் ஆரம்பம் இன்னும் இருந்தால் ராத்திரி இருந்தால் ஆரம்ப எப்படி இருக்கும் ஐயோ இல்லை நான் காலையில் நல்லா சந்தோஷமா இருலப்பா எப்ப துக்கம் வந்துருச்சுன்னா காலையில் சின்ன சந்தோஷம் சின்னதாக போயிடும் துக்கம் தான் பெருசாக இருக்கும் எப்பவுமே துக்கம் பெருசாக இருக்க சுகம் சின்னதாக தெரியும் ஒரு அரை மணி நேரம் துக்கம் இருக்கட்டும் ஆறு மாதம் சுகத்துக்கு ஈடாகாது இதான் மிஞ்சி இருக்கும் அரை மணி நேரத்துக்கும் மிஞ்சி இருக்கும் நல்ல ராத்திரில் ஆரோக்கியமான உடம்பு படு தூங்கிச்சு கப்பு தான் படுத்து அதுல எழுந்துச்சுன்னு சொல்கிறீங்க அனாரோக்கியமான உடம்பு படுக்கின்றச்சோம் வரல விட மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்கள விட மாட்டேங்குதுப்பா எப்போ கோழி கூப்பிடுன்னு பார்த்தா கோழி கூட மாட்டேங்குது கிடையாறமும் இன்னும் காலையில் ஆறு மணி வரமாட்டேங்குது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது விடிய மாட்டேங்குது எங்கேயாவது போகலாம்னாலும் ராத்திரில எங்கேயும் போகிறது டாகர் கோப்பில் இருந்தாலும் கூட அவர் படுத்துறாரு போல் இருக்கு போனில் பேசலாமனு சொன்னாலும் கரண்ட்டு இல்லை என்ன பண்ணுறது செல்போனில் பேசலாம்னாலும் கெட்டுப்போச்சு அப்புறம் எடுக்கல எங்கேயாவது தூங்குறாங்க என்ன பண்ணுறது ஒரே கஷ்டமாக இருக்கு பாருங்கள் அனாரோக்கியம் பாருங்கள் ஒரு இரவு ஒரு விகமாக தோற்றுறது ஆரோக்கியம் பாருங்கள் ஒரு இரவு ஒரு சின்னமாக தோற்றுறது எப்போது சுகம் அல்பமாக தான் இருக்கும் கடைசியில் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது துக்கம் இருக்கே மகத்தாக இருக்கும் ஏன்னா எப்போ உங்களுக்கு எப்படி தெரியல அது மிகுதியாக தான் தெரியும் எந்த மனதுக்கும் சுகம் எவ்வளவு இருந்தாலும் தெரியும் போடுறது தெரியாது போற தெரியுமா நல்லா தெரியும் ஒரு நிமிஷம் போற தெரியும் இது ஒரு மணி நேரம் போற தெரியாது பெருசு அதனாலதான் இந்த தன் உண்மை சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுனால துக்க நிவர்த்தி ஏற்படுகிறது ஆனந்த பிராப்தி உண்டாகிறது இதுதான் லாபம் சரதுக்கு பரமானந்த பிராப்தி இதுக்காக தான் பாடுபண்ணு சொல்லப்படுது லாபம் சொல்றோம் ஆஹ் நானும் சுகமாக தான் இருக்கேன் வேதந்தபடி தான் ஞானம் வரப்போகுதா அவ்வளோ துக்கம் சுகம் வருவோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில அப்படி காணும் துக்கம்தான் மகத்தா இருக்கு சுகம் கம்ம கம்மியாக தான் இருக்கு அல்பமா போச்சுனாலே இந்த விசாரத்தினால அவ்வளோ லாபம் இருக்கு ஆனாலும் அந்த மனத்தை ஏற்றுகிறது இல்லை ஏதனால காரணம் புண்ணியம் இல்லை நவீக வாழ்க்கைக்கே காமி புண்ணியம் இல்லை அப்புறம் நானும் வேலை நிஷ்காம பண்ணி எங்கேன்னு வரப்போகுது காமி புண்ணியம் செய்யணும்னாலும் கஷ்டப்படுறாங்க காமி பாவம் செய்கிறத சந்தோஷப்படுறாங்க ஏன்னா பாவத்தின் இலக்கணம் முதலில் சுகம் கொடுக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் பாவம் செய்யுமா பின்னால் துக்கம் கொடுக்கும் புண்ணியை எதுவோ முதல் துக்கம் துக்கம் கொடுக்கும் பின்னால் சுகம் கொடுக்கும் ஜீவர்கள் எப்போது சுகத்து விரும்புகிறவங்களும் இல்லவா எதுவும் முதல்ல சோபம் அது பிடிச்சிக்கா இதுதான் பாவம் மக்கள் பாவம் செய்யறதுக்கு காரணமே இதுதான் அல்ப கஷ்டத்தை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை பின்னால சுகம் இருக்கே நினைக்க மாட்டேன் பின்னால சுகம் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க இப்போ வருது பாருங்க அப்படின்னு இந்த அல்ப சுகத்துக்கு மயங்கி மகத்தான துக்கத்தை ஏத்துக்கிறான் அப்போ இந்த மாதிரி தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தாலும் செய்வேனா அப்படிங்கிறாங்க அப்புறம் துக்கப்படும் போது நல்லாதா இப்ப இருந்தது கேட்டு போச்சு அப்படின்னு துக்கப்படுறாங்க அது இதான் சுபாவம் இதையும் மாற்றி அமைக்கணும் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இருக்கிறது திஷ்டாந்தம் மூலமாக சொல்லி கடைசி புகழுதல் போல் சுபாவசித்தம் ஆம் ஆவதே அன்பே கூறுவது போலும் சுபாசித்தம் இருப்பது அல்லாமல் அப்புறம் அடுத்த பாட்டில் பதினோரு வகை பேத பிரசங்கத்திலே சொல்லி அதை மறுத்து முடிக்கிறார் அடுத்ததுல பதினோரு வகை அந்த இந்த வயதில் பதினோரு வகையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மறுக்கத்தக்கது அதெல்லாம் போய் அடைகிறது இது அடைகிறது இல்லை சுபாசித்தம் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிப்பார் அந்த முடிக்கும்போது இதெல்லாம் தள்ளத்தக்கது பூர்வபட்சம் அப்படி முடிக்கிறார் வாதம் சொல்லி முடித்து அதன் பிறகு சுபாஷித்தமாக இருக்கின்றது தான் நம்முடைய இன்மை உண்மை சொருப்போம் என்று முடிக்கிறார் இதெல்லாம் பதினொரு வகையில் இந்த சுபாசித்தின் விரோதமானது அதுதான் பூர்வபட்சமாக தள்ளத்தக்கது என்பதாம் எனவும் கடைசியில் முடிக்கிறார் வீடியோவில் விரோதம் என்று அறியான்னு முடியுது என்பது கருத்து ஒருமலர்க்குத் துறக்கமெனல் போன் முத்தி விருப்பம் உதவருத்தவாதமேடி பதுமையை தேவினல் போல் இருமை தருவு வாசனா பரமன் உடன் தன்னை இந்திரன் என்பது போல துதிபரமாளினையே அருமராஸ் என்பது போல உபசாரிகந்தான் அக்னி மாணவகனின் வாக்கியமே போல உரிமை தரு சுகுணசாதி சமிது கோவின் இந்த முரணாக இருக்கின்ற பதினோரு வகை வாக்கியங்கள் இருக்கின்றன அதை பற்றி அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தினார் இதன்பொருள் முதல்ல அர்த்தவாதம் ஒரு மலருக்கு துறக்கம் எனல் போல் முத்தி விருப்பம் உதவும் அர்த்தவாதம் பரமேஸ்வரனை ஒரு மலர் கொண்டு அர்ச்சிக்கின்றவனுக்கு அடுதல் உண்டாகும் என்னும் வாக்கியம் போல மோட்சத்தில் இச்சை உண்டாக்குகின்ற அர்த்தவாதம் அர்த்தவாதம் பேர் சொல்லுவாங்க ஒரு பூ சாமிக்கு போட்டா கூட சொர்க்கம் கிடைக்கும்பா அப்படிங்கிறாங்க ஒரு பூப்பட்டா கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு பூ கிடைக்கும் ஆனாலும் எல்லாரும் கிடைக்காது ஒரு சில கிடைக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் கிடைக்கலாம் அதுபோல் லாரி சீட் வாங்குறாங்க ஒரு சீட்டு வாங்கப்பா உனக்கா கோடி கோடி ரூபாய் விடுமுன்னு சொல்கிறாங்க ஒரு சீட் வாங்கினா ஒருத்தனை விடலாம் எல்லோரும் விடுமா ஒவ்வொருத்தன்தான் விடலாம் அப்படி போல் இவன் பக்தி சிரந்தையோடு ஒரு பூ போட்டான்னா கிடைக்கும் ஏன்னா தானே வருமா அதனால ஒரு பூ போட்டேன்ப்பா சொர்க்கம் வந்திருக்குமா பாருப்பா கணக்கில் என்ன இல்லை ஒரு பூ போட்டால் போதுமா ரெண்டாவது போடு ரெண்டு போட்டால் போகிறோம் போட்டுக்கிட்டே இரு அப்படியும் கொஞ்சம் ஆசை உண்டாக்குறது சொல்றாங்கள ஒரு சீட்டு வாட் வாங்கியா அட் ரெண்டு வாயினும் வரலையே வாங்கிட்டே இருக்கு அவன் பாருங்க அவன் ஒரு வருஷம் வாங்கினா எனக்கு ஒரு குரோ வந்துருக்கு தெரியுமா அப்படி நீங்களும் வாங்கிட்டே இருங்க அப்படியா சரி நானும் வாங்கிட்டே இருக்க வாரம் வாரம் கண்டு கொடுத்துருவோம் வாங்குறாங்கல்ல அது போல இங்கேயும் எவனுக்கோ ஒரு ஆசை வந்துரு தான் இல்லையா அப்படி போல இங்கேயும் ஆசை உண்டாக்குறது தான் பாருங்க அங்கே உங்கள் வீட்டுக்கு கடைசி வீட்டில் இருக்காருல்ல அவங்க தெரியவில்லை அவர் ஏடையாக இருந்தார் அவர் கோயிலுக்கு போய் போய் பணக்காரக்டாக இல்லையா அது நீ போ அப்படின்னு ஆசைப்பாடு அது அர்த்தவாதம்னு போயிரு அர்த்தவாதம் பண்ணால் ஆசைய உண்டாக்கி பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறது அது லவீகத்தில் எல்லாத்திலையும் உண்டு இது கூட இது ஞானத்துக்கு அரை மணியிலோட இது சுபாசியத்தை உணர்த்தா உபாசனா பரவாதம் ரெண்டாவது எழு பதுமையே தேவு எனல் போல் இருமை தரும் உபாசனாபரம் அழகமைந்த விக்கிரகத்தை கடவுள் வடிவம் என்று கூறும் பாக்கியம் போலும் இம்மை மறுமை பயன்களை தருகின்ற உபாசனாபரவாதமும் உபாசனாபரம் ஒரு மூர்த்தத்தை வைத்துக்கொண்டாக்க அழகாக பூஜை பண்றாங்க என்னையா பூஜை பண்ற என்ன பூஜை பண்ணா சேமாதான் இருக்கேன் அப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறான் அதை நம்பிக்கை பாருங்க அப்போ அதனால் ஏ முத்தி எந்திரிதன்னு சொல்ல முடியுமா அந்த சிவாசியத்துக்கு ஈடாகுமா ஈடாகாது ஆகவே இது ஒரு உபாசனா பரன்பேரு உபாசனை செய்யற போறேன் இது ஆரம்பத்தில் செய்யத்தக்கது தான் ஆனால் சித்தாந்தம் இல்லை இது பூர்வபட்சன் பேர் எல்லாம் துதிபரவாதம் மனுடன் தன்னை இந்திரன் என்பது போல் துதிபரம் ஒரு சாதாரண மனுடை இவன் இந்திரன் என்று கூறும் வாக்கியம் போல துதிபரமாம் தூக்கி வச்சு பேச சொல்கிறாங்கல்ல அதாவது இவன் பார்த்தீங்களே அவன் போய் இந்திரனை பாவேன் அப்படிங்கிறான் கொஞ்சம் பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிச்சி பார்த்துக்கிறது என்ன பணக்கார இருந்தாலும் அது இந்திரன் சொல்றேன் இது துதிபரன் பேர் உபசாரவாதம் ஆளினை அரும் என்பது போல உபச்சாரிகமாம் ஒரு அடிமை ஆளினை இவன் பெருதற்குரிய பெருதற்குரிய அரசன் என்று கூறும் உபச்சாரிகாதமாம் ஒரு அண்ணா தன வேலைக்காரன் நீ ராஜாப்பா போயிட்டு வா கடைக்கு உன்ன ராஜா இருக்காங்க அப்படியே தூக்கி வச்சா சந்தோஷமா இருப்பா வர அப்படிங்கிறது இது விபசாரமா சொல்ற அவன் ராஜன் இல்லை மந்திரியும் இல்லை குணசாதிரியவாதம் அக்னி மாணவகன் என்னும் வாக்கியம் போல உரிமை தவறு சுகுண இம் மாணவன் அக்னி என்று கூறும் வாக்கியம் போல் பெருமை தருகின்ற குண சாதிரசியவாதமும் அதாவது மாணவனே அக்னி சொல்லுவாங்க பிரம்மச்சரியமாக இருந்தால் அக்னி சமானம் என்று சொல்வாங்க நைட்டிக பிரமச்சரியம் அச்சுத மைதனம் இருக்கணும் அப்படி இருந்தாக்க அவனுக்கு சாமானது கூட உண்டு அப்படிப்பட்ட சாமர்த்து உண்டான் அவன் அக்னி சமானம்னு சொல்லதுண்டு நைட்டிக வன்னி என்ன சொல்லுவாங்க அது ஒரு முறை ஜாதி வேத்திவாதம் இது கோவின் உடம்பு என்கை போல் ஜாதி உயர்த்தி இந்த கோத்தன்மை பிரிந்து தோன்றாமையால் பசுவின் தேகம் என்று கூறும் வாக்கியம் போலும் ஜாதி உயர்த்திவாதம் பசு ஒரு மிருகத்துக்கு அல்லது எருமைக்கு ஒரு ஆட்டுக்கு பசுத்தன்மை இருக்குது ஏன்னா பசு சாதுவான பிராணி அப்படி சாதுவாக இருந்தால் இது என்ன அது பசுஜாதி சேர்ந்த போல் இருக்கேன்னு சொல்லலாம் பசு சாதுவான பிராணி அர்த்தம் மனதன மாதிரி இருந்தால் ஒத்துக்குவாங்க அப்படி போல ஜாதிக்கு என்ன இலக்கணம் ஒரு தர்மத்துக்கோ ஒரு தர்மத்தோடு கூடிய பல வியத்திக்கு ஜாதின்னு பேரு ஒரு தர்மம் ஒன்று வியத்தி போல உயர்த்தி என்ன பொருள் பிராமணன் சொல்லும் போது பிராமண தன்மை பல பேர் தானே பல ஒரே தன்மை இருக்கு குணம் இருக்கு அதே போல வைசியன் வைசியன் சொன்னாக்க வியாபாரிகள் வியாபார குணம் வந்து பல பேர் இருக்கலாம் அந்த வியாபார குணம் ஒண்ணு இருக்கு ஒத்துமையா அதான் ஜாதியின் பேர் ஒரு ஜாதி சேத்தியது அதே போல இங்க பசுன்னு சொன்னாக்கா பசுத்தன்மை இருந்தா தான் ஜாதியின் பேர் ஒரு எருமாட்டுக்கு இருக்கு எருமாடும் பசுத்தன்மை இருந்தா அது பசு போல பசுத்தன்மை இருக்கு ஜாதியை சேர்க்கிறோம் இல்ல அது எருமை கெடுதல் பண்ணிச்சேன்னு சொன்னா இது என்ன மொட்டை இருக்கு அப்படி சொல்லுவோம் அந்த குணத்தை பத்தி சொல்றேன் ஜாதி சாதர்சன் பேர் ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாக்கியம் சொல்லி முடிச்சார் இன்னும் பதினொன்றுக்கு இன்னும் அஞ்சு வாக்கியம் அடுத்த வாழ சொல்ல போனார் தொடு மட்கணனிய மென் வாக்கியமே போலிய காரணோர் பல மெனோ வாக்கியம் போல் இடுப்பில் குணா குனி தயிர் பார்க்கமெனல் போல் விகாரமேவாரி கணங்கள் கேக்கமெனல் போல் அடுத்த வம்சாம் சிகம் பிம்ப பிரதிபிம்பங்களுக்கு அகிக்க மெனல் போல் பிம்பப்பதிபிம்பாதம் எழுத்துணரில் என விங்கன் வேதபரமாக விசைப்பனவெல்லாம் சுருதி விரோதமன் அவர் ஏன் வேதாண் சுடாமில்ல நூற்றி இருபத்தி அத்தியதத்தில் ஆத்மா சுபாவ சித்தம் இயல்பாகவே அடையப்பட்ட வசதி அது புதுசாக அடைகிறது ஒன்றும் இல்லை அந்த நிலை வரும் அவசாரத்தில் வராது ஆனால் மற்ற இதுக்கு புறம்பாக விதமான வாக்கியங்களை சொல்கிறார்கள் மதவாதிகள் எல்லாம் சுருதி விடுவாதம் ஒன்று கொடுக்கிறார் முன்பாட்டில் பரத்தவாதம் உபாசன வரவாதம் ம்பசாரவாதம்ாதி செய்யவாதம்ியக்திவாத வச்சுக்கலாம் சாதனத்துக்கு தேவைதான் ஆனா அனுபவத்துக்கு அத்வைத கொள்கை படிக்க இது சாதனமே கூட சாத்தியம் இல்லை சாத்தியம் ஏற்கனவே அடைந்த வசதான் புதுசாக அடையிறது ஒன்றும் இல்லை அது நமக்கு சுபாம சித்திச்சிருச்சு ஏன்னா நாலு தீட்டெலாம் தருவோம் சொன்னார் பத்தாமவன் குந்திமகன் ராமன்